இருநூற்றி பதினெட்டு அலிஹ் அவர்கள் இரு கபர்களை கடந்து சென்றார்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு பெரிய விஷயத்திற்காக அதாவது பாவத்திற்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை அவ்விருவரில் ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கும் போது மறைப்பதில்லை மற்றொருவர் கோல் சொல்லி திரிபவராக இருந்தார் என கூறி ஒரு பசுமையான பேரிச்ச மட்டையை கொண்டு சொல்லி அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபரின் மீதும் ஒரு துண்டை வைத்தார்கள் அது பற்றி நபிசல்லாஹு அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்கப்பட்ட அந்த இரு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்